பிரம்மாநுகிரகமும் தேவத அனுகிரகமும் இருந்தா விஜதேவ பக்தாக விஜயபக்தாக தேவபக்தாக அந்த துன்வாந்தத்துல இருக்கிற பக்தாகங்கிறத கொண்டு போய் அப்படி செதுக்கணும் அப்படிப்பட்ட நான் சொன்ன ஆயு சொன்னும் பலிக்காது அது மாதிரி பதினாயிரம் வருஷம் இருபதாயிரம் வருஷம் அப்படி ராஜாக்கள் எல்லாம் இருந்திருக்காள் ஏன்னா சத்திய பிரதிஷ்ட ஒரு இடத்துல இருந்தா மரிச்ச சரீரம் வந்திருக்குமா மரிச்ச சரீரம் வந்து இருந்து விடுமா சத்தியத்தையே நித்தியம் லட்சம் புழுகு போடுகிறான் அவனுக்கே ஆயுசு குறையுது என்னதுக்கு போய் சொல்லணும் காரியம் இல்லாம சத்தியன்னா லோகான் ஜெயித்தி உலகத்தெல்லாம் ஜெயிக்கலாம் சத்தியத்தாலே வத்சவன் ராஜாவா இருந்து பதினாயிரம் வருஷம் ஆண்டு தன் பிள்ளையான புஷ்பார்ன நடத்துற ராஜ்யத்தை பிடிச்சு விட்டு காட்டுக்கு போட்டாள் ராஜாக்கள்லாம் அப்படி விலகிறது பகவத் ஆராசனத்துக்காக ஊரை விட்டுட்டு போடுவாள் புஷ்பார்னன் ராஜ்யம் ஆண்டாள் காலம் அவர் தன்னுடைய பிள்ளையான யுஷ்ட நடத்தல ராஜ்ய தொப்பிச்சு புஸ்வாரணம் காட்டுக்கு போயிட்டாள் யுஷ்டன் முகுகாலம் ராஜ்யமாண்டாள் அவர் தன் பிள்ளையான சர்வதேச ராஜ்ய தோப்பிச்சாள் அவர் முக ஆண்டு தன் பிள்ளையான சாட்சுக மனுத்த ராஜ்ய தொப்பிச்சாள் அவன் ரொம்ப நாள் அவர் தன் பிள்ளையான உள்முக நடத்தல ராஜ்ய தொப்பிச்சாள் உள்முகன் பதினாயிரக்கணக்கான வருஷம் ராஜ்யமாண்டான் உள்முகன் தன் பிள்ளையான அங்க ராஜ்ய தொப்பிச்சான் அங்கராஜா ஆண்டாள் अंगोश्वेध्राज्मता ब्रह्मवादी अश्वेधम अंगा राजे ना ஒரு தேவத்தை கூட வரலா கீழே அழுத ஆளா நான் தப்பும் பண்ணினா அப்படி வச்சபடி இருக்கும் பிண்டம் அப்படியே இருக்கும் அப்படியே இருந்தா கூட பாதகம் இல்லை காக்காய்க்கு பதிலாக வேற ஏதாவது அதுவா அப்படி இல்லாமும் அதெல்லாம் ஆச்சாரக்குறவுன்னு தெரிஞ்சுக்கோனுட்டா அதுக்காக தான் ரொம்ப ஃபேப்ருவாள் ஆச்சார பிரபு தர்ம ஆச்சாரம்தான் பெருசான் அகுலம் குலமித்யாஹு ஆச்சார குலமுச்சதேன்னு விட்டா பவிஷ்யத்து புராணத்துல தௌலினி குலயோகினி சாஸ்திராவுத்தரவுன்னு சொல்ற போகுது குலாங்கன அங்குற இடத்துல சொல்றாள் அவன் குல குல குல சங்கேத பாலினிங்கிறதுக்கு அர்த்தம் பண்ற போது பாஸ்கர் ராய சொல்ற அந்தந்த குலத்துல உள்ள அந்த ஆச்சார ரகசியத்தை பாதுகாக்கிறவங்க அம்பாளா அம்பாளுடைய அனுகிரகம் அந்தந்த குலத்துல ஆச்சாரம் சரியா இருக்குமா இல்லாம தாறுமாறா போயிடுமா குருவிந்த மனுஷேனி கணக்கோட்டீரை மண்டித்தா அம்பாளுக்கு அது ஒரு நாம குருவிந்தம்னு பத்மநாக்கு கல்லு ஒண்ணும் அது எந்த இருக்கோ அந்த ஆத்துல விஷ்ணு பக்தியும் அஷ்டைஸ்வரியமும் தர்மமும் நிச்சயமும் வளர்ந்து கொண்டே இருக்குமா அந்த மணி இருக்கிற இடத்துல அந்த மணி அந்த மணியை ஸ்மரிக்கிற இடத்துல அது இருக்கணும்னு அவசியம் இல்லையா ஸ்மரிச்சா பூர்மா இருக்கும் நாள் அந்த மணி வச்சு புகச்ச ரத்தனம் கிரிக்கிட்டு தான் அப்படிப்பட்ட அம்பால நினைச்சா என்னெல்லாம் கிடைக்கும் பார்த்துக்கோனு விட்டார் பாஸ்கர் மணியை நினைக்கிறவனுக்கு விஷ்ணுபக்தியும் அஷ்டைஸ்வரியமும் தர்மாபிவிருத்தியும் ஏற்பட்டது ஏன்னா ஸ்மர்த்தாவுக்கு அதை நினைக்கிறவனுக்கு ஏற்பட்டா தேவதா ராஜா அங்கன் கிழக்கு கதறி எனக்கு காரணம் தெரியல நீங்க அப்பா பிராத்தனம் அகம் ராஜன் உன் குலத்துல ஒரு பாபம் இருக்கடா அதுதான் இப்படி பாதிக்கிறது தான் சொன்னாள் என்ன காட்டாள் அப்ப சொன்னாளாம் அஸ்தேகம் குழந்தை இல்லாம இருக்கே இது காரணம் ஏதோ பாபம் காரணம் அந்த சந்ததி பிரதிபந்தகமான பாபந்தான் தேவதைகளுடைய அனாகமனத்துக்கும் காரணம்னு விட்டாள் தேவதைகள் வராதுக்கும் காரணம் விட்டாள் உடனே ராஜா கதனினான் பயப்படாதே நம்ம மத்தத்துல மார்க்கம் இருக்குன்னு சொல்லி ஒரு இஷ்டியை பண்ணி செருவை கோமம் அந்த சேஷத்தை பிராசனம் பண்ணி வச்சு குழந்தை பிறக்க முடியாது பண்ணினாள் வேதத்துல இல்லாத்துக்கும் மார்க்கம் இருக்கு மந்திரங்கள் இருக்கு குழந்த பிறந்தான் பிறந்த உடனே அவ தாத்தா வாத்துக்கு இவ அம்மா அவனுடைய அப்பா வாத்துக்கும் குழந்தை கிடையாது இந்த பையன் தான் ரெண்டு குடும்பத்துக்கும் குழந்தை அவன் என்ன பண்ணிவிட்டான் மாதாமகன் அவன் அகர்மிஷ்டன் அவன் இந்த குழந்தை பிறந்த உடனே தன் பொண்ணுடைய குழந்தையை தங்காட்டுக்கிடுதுன்னு போகிட்டான் அவன் அங்க ஐசின்னு போய் சின்ன பையனா இருக்கிற போதே நாஸ்திக்கத்தை உபதேசம் பண்ணிவிட்டான் உங்க அப்பா அங்கன் யாகம் கிரான் ஹோம் கிரான் ஜபங்கிறான் இதெல்லாம் என்னத்துக்கிட்டா இதெல்லாம் தப்புடா நெய் காலத்துல அக்னியில் கொண்டு போய் கொட்டவாகுறா மகாரூரம் பெரியால மகாருத்ரத்தை நடத்த முடியாது அவனுக்கு வேண்டாம் அந்த புண்ணியம் கிடைக்காம போகும்னு மகாத்ரம் போய் இருந்து போல இருந்துட்டு வந்துட்டேன் ஆயிடுத்து நாலாவது பண்ணணும் இந்தூர்ல பண்ண முடியாதான் சீமையில போய் பண்ணணும் போயிட்டு மூணு ஆபரேஷன் அக்னில கொண்டு போய் நெய் கிடைக்கல வேலைகள் கஷ்டப்படுறா என்ன இவனா வேலைகளுக்கு நிச்சயம் தானமா பண்றான் இப்படி இல்லாதான் சுவாமிக்கு ஜபகோமம் பண்ண வேண்டியதே இப்படி எல்லாம் நினைச்சு நினைச்சுதான் வயத்துல கட்டி வருது யாருக்கு எதை செய்யணுமோ செஞ்சுதானே ஆகணும் இன்னைக்கு நாம ஆரம்பிச்சோம் மகாருத்ரமும் அதிருத்திரமும் இப்படி இல்ல தாருமாறா பேசினான் இது வேற யாரால தெரியாதவன் பேசினாலும் பாதகம் இல்ல நெல்ல குளத்துல பறந்து இப்படி எல்லாம் அசத்துக்கள் பேசினா உடனே சுவாமி தண்டிக்கிறாய் அது ஒண்ணும் சந்தேகமே இல்லை அதுகளை பார்த்தா இன்னும் கொஞ்சம் சாஸ்திரத்துல நமக்கு விசுவாசம் நிறைய வருது மூணு ஆன் ஆயிடுத்து இப்ப நிலவனா இருக்கான் என்ன பிரயோஜனம் ஆபரேஷன் சீமைக்கு வாங்கறான் என்ன செலவுன்னா படுத்துக்கு மட்டும் பதினாயிரம் போயிட்டு வர செலவு திரும்பி வர செலவு டாக்டருக்கு பீஸ் அதெல்லாம் கொடுக்கணும் அவன் கட்டின பங்களாவ விக்கணுங்கிறான் எப்படி கொடுக்க சுவாமி விட்டுருவாரு தெரியுமோ பலம் இருக்குன்னு தாறுமாறா பேசிப்படப்படாது தெய்வம் பொட்டுமே தட்டிவிடும் அதனாலதான் வர்மனை ஈஸ்வர சர்வஹூதான சுவாமி கீத முழுக்க சொல்லிவிட்டு நான் காப்பாற்றுறேன்னு சொல்லல பகவத் சரணத்தை போய் புடிச்சுக்கோ தமேவ சரணங்கச்ச சர்வபாவேன பாரத பகவான சரணமா அடையங்கிறாய் அதனால நம்ம விரிவாழலாம் வர்மனை ஈஸ்வரனையே நம்பி நம்பி நம்பி விவகாரத்தை நடத்தினால் ஒரு குறவு இல்லாமல் சொன்னால அது மாதிரியான முறையில நாம் இருக்க பழக்கிக்கணும் அது மாதிரி மனச அப்படி பரிபுக்குத்து கொண்டு வரணும் ஜீவனுக்கு இயற்கையா தோஷங்கள் தான் இருக்கும் அதெல்லாம் விவேகத்தால விளக்கணும் விளக்க வண்டிதான் நம்ம கடமைய குதிரை ரோட்டோட போகணும் பள்ளத்தெல்லாம் உழைப்போகும் அழகா வந்து ஒரு ஆற்றுல அடங்கி இருந்து கொள்ளை தண்ணி கிண்டு நல்ல குட்டுள்ள படுத்துட்டு இருக்கணும்னு போனா அது பள்ளத்தெல்லாம் உழைப்போகும் அதை பழக்கித்தான் வைக்கணும்னா அது மாதிரி தான் இந்த மனசுக்கு பழக்கம் கொடுக்கணும் அங்க நாஸ்திக்கத்தை உபகேசம் பண்ணி விட்டா உங்க அப்பா ஜப்பம்ங்குறான் ஹோம்ங்கிறான் சொல்லி அதனால தேன அபவத்து அகார்மிக்கா பரமகார்மிக்கன ஆயிட்டான் அந்த பைய அஞ்சாறு வயசு ஆச்சு மறுபடியும் இஞ்சியிருக்கணுமே வந்தா இங்க வந்தா என்ன பண்றதுதான் ராஜா விட்டு குழந்தையா ஊர் குழந்தைகளோட விளையாடுறது தோட்டங்கள்ல அப்படி தலையை கிள்ளி கணத்துல போட்டு வருவது பொறுத்த குழந்தை எல்லாம் குழந்தைக்கு வேனந்து பேரா வேனந்து பேரு பாரதத்துல திஜை ரயஞ்ச வித்வத்மோ விகர்ஹிதா மனுஷா நாமதினா வந்த உடனே இந்த மனுஷன் கல்யாணம் அவமானப்படுத்த போல இருக்கு அது ரொம்ப தப்பு அவன் அவாவாத்துல இருக்கிற பையன் அவாவாதான் அப்படி இருக்கணும் அந்த அசத்து பணினத்தை சொல்றது கூட நமக்கு பக்கமா இருக்கு மகான்கள் தெரிஞ்சிருந்து அவனுக்கு பயந்து ரகசியமா காடு திட்டு மலையில போய் ஒழுங்கினாலும் மான்கள் தேனி ராஜ்யம் பிரசாசதி கொஞ்ச நாள் அந்த பயப்படுத்தின பாடு தாங்கவே இல்லையேட்டா அப்புறம் ரிஷிகள் தான் அவன் அழிச்ச மேல சொல்ல போறாள் பசுதாமிய தான் சுகாச்சாரியா ஒரு பதத்துல காட்டுறாள் அத்தியாயம் ஏதா சொன்ன பசுவா பண்ணி விட்டானா ஜெகத்தை மிருகமா பண்ணி விட்டானா எல்லாம் இப்ப ஆயிட்டு பாருங்க எல்லாரும் அது மாதிரி எல்லாரையும் பண்ணி இப்ப ஏதோ கொஞ்சம் மிச்சம் கொச்சம் இருக்கு சொச்சோம் அது இல்லாம எல்லாரையும் பசுவா பண்ணி விட்டான் ராஜா அவ்ளையா கை இது இருக்கு உத்தரவு போட்டான்னா அப்புறம் ஆற என்ன பண்ணுவான் கிரீடே கிரீடத்தோ பாலான மகசுக்ரோஷம் பசுமாரமது தயவில்லாமல் குழந்தைகளை எல்லாம் அப்படியே கிள்ளி கிள்ளி எரிய ஆரம்பிச்சுதான் விளையாடுற இடத்துல வேணு சாவித் ஜனங்கள் கத்த ஆரம்பிச்சுதான் ராஜாட்ட வந்து ராஜா சொல்லி பார்த்தால் சுனிதேன்னு பத்னி ராஜா பத்னி அவர் நமக்கு குழந்தை இல்லாம பிறந்திருக்கு குழந்தை ஒண்ணு சொல்லாதீங்க இப்படி சில அம்மா அந்த பயல அசடா பண்ணிவிடுவா இருக்கு நம்ம குழந்தை சொல்லாதீங்க கலங்கலாமா இப்படி சொல்லி சொல்லி அவனை தப்பு பண்ணி விடுவையிடவன் அவ ரொம்ப இடம் கொடுத்துட்டாளா அந்த பையனுக்கு பார்த்தான்னு ராஜா எங்க பார்த்தாலும் வேன பத்தி தூஷிக்கிறாய் இப்படி ஜனங்கள் முழுக்க தூஷிக்க முடியாத ராஜ்யத்துல நாம் இப்படி வந்து ஆம் போவேன்னு உலகத்துல யார் பொன்னிசாலிகள் ஏ பிரியபதம் ஏம் யாரும் நல்ல பாகியசாலி குழந்தை இல்லாதவன் தான் அவன் அவன் சொல்றான் சாஸ்திரம் இல்லையே அவன் சொல்லிக்கிறான் என்னமா அவன் கஷ்டம் இருக்கிறவன் சொல்லுவோம் பாருங்க கோவிலுக்கு போகும் கால முன்னு தைக்கும் யாரா பொண்ணிசாலின் கோவிலுக்கு போகாம இருக்கானே வந்தாமே கிருஷ்ணன் கோவிலுக்காக போகாம இருக்கிறதா ஈஸ்வரனே நேர வந்து அதர்மத்தை சொன்னா கூட கேக்குறது இல்லையா நம்ம மதத்துல அதனாலதான் சுவாமி தஸ்வா சாஸ்திரம் பிரமாணத்தே காரியா காரியம் யோசித்தோம் அர்ஜுன கபிலர் வேத விரோதமான ஒரு மதத்தை கல்பிச்சாள் மூணு ஆச்சாரியாலும் தூக்கி சமுத்திரத்துல எரிஞ்சு விட்டாள் நம்ம ஆச்சாரியால் சொன்னால் அநியசியமா வாசுதேவனாம் கபிலசிய சத்வா அது என்ன இப்படி வந்து பகவானா இருந்தா இப்படி தாருவாரா வேதத்துக்கு விரோதமா பேசுவாளா இது என்னக்கும் டூப்ளிகேட் கபிலர் போடாட்டா சாங்கிய சொன்னது அந்நசியமா வாசுதேவநாம கபிலசிய சத்வா தூட்டாள் இப்ப ஈஸ்வரம் பேசினா கூட ஒப்புத்துக்கிறதுல நம்ம பிரிவாள் வேதத்துக்கு அத்தனை பிராமணியம் ஏன் கட்ட புள்ள பிறந்த துக்கம் தெரியாதவங்களையும் புள்ள இல்லாதவளுக்கு வந்தா பொண்ணிசாலி என்ன அப்புறம் மறுபடியும் சொன்னா நெல்ல புள்ளையை காட்டிலும் நெல்ல புள்ளையை காட்டிலும் கட்ட புள்ளதான் தேவையே என்ன ஏன் நெல்ல புள்ளையா இருந்தா அந்த வீடு வாசலை விட்டுட்டு போக மனசு வராதா குழந்தைய விட்டுட்டு என்னவா போவேன்னு தோணுமா இப்படிப்பட்ட போக்கிரியா இருக்கிறதுனால இவனை பார்க்காம இங்கயாவது ஒரு பத்து மாசம் காசிக்காவது போகும்னு பரவ முடியாது தோணி போயிடும் ஆகினால கட்ட பயதான் தேவலேன்னு இப்படி எல்லாம் ஏ வம்ச நிறுவின் இப்படி எல்லாம் நிர்வேதத்தை அடைஞ்சு ராஜா ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு வேதனுடைய தாயான சுனீதே பக்கத்துல தூங்கின்றிருக்கிறவளுக்கு தெரியாமே ராஜா ஓடி போட்டாளாம் ஏ வம்ச நிற போ எப்படிப்பட்ட ராஜ்யத்தை விட்டுட்டு போனான் மகோதயோதயாது அஷ்டைஸ்வரியம் அர்த்தனம் பண்ற ராஜ்யத்தை விட்டுட்டு போயிட்டாளாம் தருத்திர ராஜ்யம் இல்லே அஷ்டலட்சுமி சம்பந்தமான ராஜ்யத்தை தியாகம் முன்னிட்டு போட்டாளாம் ஜனங்களுக்கும் தெரியாமே ராஜா எங்க போனாலும் தெரியாம போட்டாலாம் வேணனுடைய தாயார் தூங்கிட்டு இருந்த வழியும் கை விட்டுட்டு போயிட்டாளாம் அந்த அம்மாக்கு மட்டும் ராஜா எங்கேயாவது ஓடி போடுவாள்னு சந்தேகம் அரை மணிக்கு அரை மணி வீழ்ச்சிகிட்டு அப்படி அரை மணி வீழ்ச்சி மறுபடி இன்னொரு அரை மணி தூங்கிறதுக்குள்ள பரவடு போட்டாரா இத்துவாகினா பரவடு போட்டாளாம் உடனே இருந்திருந்து கத்தினாள் மனசுகள்லாம் வந்தாள் எல்லாரும் துக்காத்திர ஏகத்தினால உலகங்கள்லாம் தேடினாலாம் விசிச்சுருஷோகரா எல்லாருமா தேடினாளாம் உலகம் முழுதும் கிடைக்கலையாம் விஜாயன்வி பார்த்து கிடைக்கலையாம் எதை போலேன்னா குரு அனுகிரகம் இல்லாமல் பகவான உள்ள தாழ்வனுக்கு எப்படி பகவான் கிடைக்க மாட்டானோ குயோகிகளுக்கு அது மாதிரி கிடைக்கல அவனுக்கு இவாளுக்கு எல்லாம் கிடைக்கல ராஜா நாள் இந்த திருஷ்டாந்தம் சொன்னத்தினால என்ன தெரியுதுனால் ஸ்ரீதரர் இங்கேயோ வெட்டி போகலையா ராஜா அங்கேயே அகழுக்கு பக்கத்துல தர்ப்ப காட்டுக்குள்ள தபசு பண்ணிட்டு இருந்தானா இவன் ஊரெல்லாம் போய் தேடினானா அது மாதிரி கிட்டக்க இருக்கிற பரமாத்மாவை தெரியாம வெளியில ஓடி போயிட்டு இருக்காம இருக்கும் அந்தூருக்கு போறேன் இந்தூருக்கு போறேன் ரிஷிகேஷன் போறேன் யதா நீடம் குருகம் இல்லாதவன் கரதாரன் இல்லாமல் ஓடக்காரனு காசு உடுக்காமே அக்கறை போறதுக்காக ஓடத்தை அவுத்துக்கிட்டான் ஓடக்காரன் தூங்குற போது அவன் வடக்க போகும்னு நினைச்சுன்னு அவுத்தான் கழக்க எங்க சமுத்திரத்துக்கு அப்படின்னா ஆச்சாரிய அனுகிரகம் இல்லைன்னா அது ஒண்ணும் பிரயோஜனப்படாது யதா நீ குருடம் குறி உடனே பார்த்தால் ராஜா இல்லாமனா தேசம் நன்னா இருக்காதுன்னு பிரகிருத்திய சம்மதம் பஜிகளுக்கு இஷ்டம் இல்லை வேணன ராஜாவா பண்றதுல ஆனாலும் ராஜா இல்லாம இருக்கப்படாதேன்னு எல்லாருமா மந்திரிகள் எல்லாம் சேர்ந்து வேணன ராஜாவா பண்ணினாள் ராஜ்ய பட்டாபிஷேக ஆட்சியில் ஒரு பில் அன்னைக்கே கொண்டு சாப்பிடாமே என்ன கொண்டு யாகம் பண்ணப்படாது ஷார்த்தம் பண்ணப்படாது தானம் பண்ணப்படாது இந்த மூணு பில்லும் உடனே அன்னைக்கே அவசர சட்டம் உண்டு நானாத்தம் வேதி ஷேரஷ தமுக்கு போட சொன்னானா யாகம் பண்ணப்படாது தானம் பண்ணப்படாது சாத்தம் பண்ணப்படாது அவளை இழுத்து பேசினானா நேர ரட்சிக்கிற பர்த்தாவை விட்டுபிட்டு ஜாரணான பத்தி உபாசிக்கலா போல நேர தெரியுற என்ன விட்டுபிட்டு பாலிஷா உபாசாரபதியை உபாசிப்பது போல பிரத்யட்சமா இருக்கிற என்ன விட்டு புட்டமே பகவானாதி கோயபுருஷோ நாம யார் யஜ்ஞபுருஷன்னு தனியாயின் தவிர்த்து இருந்தாராம் உடனே இருக்கு எல்லாம் பார்த்தால் நிஜக்னூ பாதி உயிரும் முன்னாடியே போயிட்டு தான் பை வைத்தே நிகதா பூர்வம் சுவாமி பண்ணி வச்சு மறுபடியும் அர்ஜுன் என்ன வச்சா போல முன்னாடியே பகவான் நிந்தைனாலே பாதி ஜீவன் போயிடுது சாதுக்கள் ஹுங்காரம் பண்ணினா பொட்டுனு கே விழுந்தான் ஜீவன் போயிடுது உடனே சுனீச என்ன பண்ணினார் அங்கனுடைய பத்னி அதாவது வித்யா த்தை அடுத்து யாரோ மகான்கள் சொன்னாலும் உனக்கு பின்னாடி ஒரு கஷ்டம் வர போறதா ஒரு மந்திரம் இன்னைக்கு உபதேசம் பண்றேன் நாராம இருக்க முடியாது என்னத்துக்காக சொன்னா பெரியவாள் அவளுக்கு அப்ப தெரியாது இப்ப புரிஞ்சது அந்த வித்யா பலத்தினாலே இந்த மந்திர பலத்தினாலிச்சு வச்சிருந்தால் எண்ணெய் கோப்பரை நாராம பண்ணி வச்சிருந்தாள் ராஜாவை வாழ்நாள் போட்டா ரிஷியெல்லாம் கொஞ்ச நாள் ஆச்சு யோகியம் எல்லாம் திருட ஆரம்பிச்சுட்டான அவன் போலீஸ் ஸ்டேஷன் அயோக்கியர்களுக்காக இல்லை யோகியா யோகியாலா இருக்கிறதுக்காக இல்லாம பிரச்சாரத்துக்குள்ள விழுந்த மாங்காயும் தேங்காயும் நல்லா ஒரு கூட போய் எடுக்கிறார் என்னமோ கிடைச்ச மட்டும் கிடைக்கட்டும் ஆரணா வைக்கிறதுன்னு அப்படி தோணி போய்டும் யோகியம் எடுக்காம இருக்கிறதுக்காக தான் எல்லாரும் வந்து தப்பான காரியம் பண்ண ஆரம்பிச்சுட்டாள் அப்போ உடனே ரிஷி எல்லாம் வந்தாள் என்ன அங்க பார்த்தாலும் ஒரே ரிஷுக்கள் ஆயிட்டால் எல்லாரும் திரு அந்த குடும்பத்துல ஆறாவது அவாலையாவது எல்லாம் தபஸ்விகள் அந்த சரீரத்தில இருந்து ஏதாவது ஒரு குழந்தைய ஒண்ணு பண்ணி வம்சம் வழங்க முடியாது பண்ணணும்னு சொன்னாலா உடனே ஆகந்தாள் சரீரத்தை கொண்டு வர சொல்லி தொட கடைஞ்சாள் அரங்கி கடைகிறா போல கடைஞ்செடுத்தாள் அதுல இருந்து கருத்தரீரத்தோட செம்பட்ட மயிரோட ஒரு முழத்தில ஒரு காக்க கிருஷ்ணாங்கனாயன் உண்டானான் பார்த்தாள் அவன் அண்ணா இல்லை ராஜ்யத்துக்கு அருகம் இல்லைன்னு தோணித்தது கீழே உட்காந்து நிஷீதான் சொன்னாள் கீழே உக்காந்து கண்ணால் ஜலம் விட்டுண்டே இருந்தான் கீழே உட்காந்து நீ பரப்பிட்டு காட்டுக்கு போனால் அதுல இருந்தான் சனிசாத தத்துவது அதுல இருந்தா நிசாத ஜாத்தியை உண்டாச்சான் அவனத்தில இருந்து அவனை அப்படி காட்டுல ஜீவிக்கிற ஜனங்கள்லாம் அவனத்தில இருந்து மறுபடியும்லதுகையை கடஞ்சால் சாட்சாத்து நாராயணனுடைய மகாலட்சுமியுடைய வலதுகையில் எண்ணும் புஷ்ப வருஷம் அவையே பகவதூபம் மகாலட்சுமியனுடைய அம்சம் அர்ச்சிசுடா உண்டானால் உண்டாய் பூமியில எது போட்டாலும் முளைக்காம போய் மறுபடியும் பூமி இல்ல சரியாக ஆக்கி பிரது அந்த பிரது இந்த உலகத்தை சரியாச்சினாலும் பித்வின்னு பேர் வந்தது அவருக்கு பித்வியாக ஆனால் வேணன் பண்ணி நான் அதர்மத்தை சரி பண்றதுக்கு ரொம்ப சிரமமா போச்சு என்னமோ அதர்மம் கொஞ்சம் பண்ணிட்டு போடுவேன் பண்ணிட்டு போட்டாங்க அது பின்னாடி வந்து ரெண்டு மூணு தலை வரைக்கும் சரி பண்ண முடியாம போயிடும் பிரிது வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான சிரமங்கள் பல நல்ல பண்ணி யஜ்னங்கள் எல்லாம் பண்ணி கங்காய் சங்கமத்தில் போய் தர்மம் சொல்லி மரகாதிகள் இவரை தேடிக்கிட்டு வந்து பிரிதுவை தேடிக்கிட்டு வந்து அவ சொன்னாாம் சரகாதிகளை என்ன பாக்யம் நம்ம தீர்த்தீர்த்து அரித்தாகில எந்த கிரகத்துல மகான்கள் வந்து பாத பிரச்சா நம்ம பண்ணி பாழும் பாம்பு வசிக்க போற மரம் உழைக்க போறதுன்னு விட்டா அது எத்தனை அரித்தாஹில சம்பதா இரும்பு கொட்டி இருக்கட்டும் தங்க பிளேட்டு இருக்கட்டும் கங்கா ஜனகமான சரணத்தோடைய பிரபுவனுடைய சரணத்தை தியானம் பண்ற மகான்களுடைய சரணம் படாத பாழும் பாம்பு சித்திக்கிற மரம் உழைக்க போறது எங்காத்துக்கு நீங்க வந்தேளே நான் என்ன பாக்கியம் பண்ணினீன்னு சரக்காரிகளே பூஜை பண்ணினாள் அதுக்கு சனகாதிகள் சொன்னா நாங்க உங்கத்துக்கு வந்தோமே இங்க அசத்து போய் மாட்டிக்காமே இங்க வந்தோமே சங்கமக்களும் சாதுனா உபதேஷா சம்மதா நெல்ல வாழ்றதுல போய் சாடுறது ஒரு பெரிய பாகியம் அது சொல்லி உடனே உபதேசம் பண்ணினாள் புருதுவுக்கு பிரது காட்டால் சாஸ்திர சாரத்தை எனக்கு சொல்லணும்னா சனகாதிகள் சொன்னாலாம் ஆத்மனி பிரம்மணி சாஸ்திரத்துல தீர்மானம் பண்ணி கொடுத்த சாரம் இதுதான் நாள் சனகாரிகள் என்ன பரமாத்மா அவனிடத்துல சித்தத்தை செலுத்தணும் பரமாத்மதிருக்தமான வஸ்துக்கள்ல வாஸ்தவமான பிரேமையை வைக்கப்படாது இதுதான் சாஸ்திர சாரம் நாள் ஷாஸ்தேயே சுித்தோமே அசங்க அசங்க ஆமரி பதார அசங்க ஆத்மணி பரமாத்மஸ்வத்துல திருடமானி வணு பகவத் திருத்தமான பதார்த்தங்கள்ல மேலுக்கு வருஷம் போடணும் பிரியம் இருக்கா போல வாஸ்தவமான பிரேமையடையப்படாது இதெல்லாம் சாஸ்திர சாரம் சொன்னாலும் சரகாதிகள் ஆச்சரியப்பட்டால் அதுக்கு சாதனங்கள்லாம் சொன்னால் பகவானே நேர வந்தால் புருசுக்கு யஜ்யத்திலே என்ன வேணும்னு காட்டால் பகவான் புருசுவே புருசு என்ன சொன்னால் எனக்கு ரெண்டு காது போராது என் காலேறும் தலை மட்டும் காது எனக்கு வேணும்னாலும் அப்பா எனது காடா காக்குறேன்னாலா மகான்கள் மனமுருகி சொல்ற பகவத்குணத்தால் ரெண்டு காதால காட்டா போறாது மகத்தமான மகான்களோடய முருகி பகவத் குணம் அப்படி வெளியில ததும்பி வருதே ரெண்டு காதால காட்டா போறாது மகத்தமாந்தர் ஹான் முகச்சுதா காது நாள பகவத்கராவணத்துக்குடான சாதனம் இல்லா ரொம்ப சிறந்த சாதனமா எல்லா சாதனங்களுக்குள்ள உயர்ந்த சாதனம்னு நாளைக்கு சொல்ல போறாள் பிரஸ்தாதி திட்டத்தில் அப்படிப்பட்ட சாதனம் பிரார்த்திச்சான்னுடைய ராஜ்யத்தை சொல்லி அப்புறம் அந்த வம்சத்தில் பிராச்சீன பரிஹன்னு ஒரு பிரபு உண்டான அவனுடைய கதையை சொல்லி அவன் காமியமான கர்மா பண்ணி ஜகத்து முழுக்க போட்டு யாகம் பூமி யாகம் இந்த பில் வரப்படாத ஒரே அடியா காமியமான பசுக்களை பண்ணி நார்வரவனுக்கு அனுகூகம் பண்ணமுன்னு சொல்லி தன் யோகம் ஆயினாலே ஆகாசத்துல ஒரே அடியா கூட அஜங்கள் வந்து தலையை நிகழ்ச்சிட்டு இருக்கா போல சொல்லி புரஞ்ச ரோபாக்கியான ஒரு ஒரு மரபொருளான ஒரு கதையை போய் சொன்னாள் புரஞ்சனன் ஒரு ராஜா அந்த ராஜாவுக்கு அவிஞ்யாதன் ஒரு ஸ்னிதன் அவன் பெரிய பிரபு அவன் மறந்து அலைஞ்சி சிரமப்பட்டு ஒரு படம் ஒரு கிரகம் கட்டணம் ஒரு பட்டனம் பெரிய பட்டனத்தை நிர்மாணம் பண்ணணும்னு இந்த ராஜா ஊரெல்லாம் அலைஞ்சா அவனுக்கு எங்க பார்த்தாலும் கட்டணம் கட்டிக்கிறதுக்கு இடம் புடிக்கல ஹிமுத் பார்சுவதுக்கு போனா அங்கு ஒன்பது வாசப்படியோது ஒரு அரமனையை பார்த்தான் அங்க ஒரு ஸ்திரீ ஒத்தி அங்கிருந்து வெளியில வந்தா அவளுக்கு அஞ்சு சில பாம்பு காவல் ஆயிரக்கணக்கான சற்பங்கள் வர சித்தி நிக்கிறது அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கினா அவளோட சேர்ந்து அந்த ஒன்பது வாசப்படி உள்ள வீட்டுல குடியிருந்தான் கொஞ்ச நாள் ஆச்சு அந்த அந்த வீட்டுக்கு தீ பிடிச்சு அப்புறம் உடனே பத்தனி உள்ள ஆம்பிட்டு விடாளேன்னு மறுபடியும் இவன் ஸ்திரீ ஜென்மாவை அடைஞ்சான் அவன் புருஷன நீ இப்படி இல்லாம் ஒரு கதை உன்ன சொன்னால் ஒண்ணுமே புரியாம எனக்கு ஒண்ணும் புரியவே இல்லையேன்னா பிராச்சீன பரிகிச்சு அப்பா புரஞ்சன்கிறவன் ஜீவாத்மா அவிஞாத்தங்கும் பரமாத்மா இந்த ஜீவாத்மாக்கு ஆடு மாடு இந்த வீடுகள்லாம் பிடிக்கலையா மனுஷரீரம் எல்லாம் பிடிச்சுதான் ஒன்பது வாசப்படி இருக்கான் அவன் மேல சப்தசீர கன்யா பிராணான்னு கழுத்துக்கு மேல ஏழு வாசப்படி ஏழு துவாரம் கீழே ரெண்டு எல்லாம் மலாதிகள் வரதுக்காக வச்ச இது சப்தத்தை காக்கிறது ஒரு பெரிய மகாராஜா அரமணையில ஒரு பத்னிய நினைச்சு அவள் இவன் நினைச்சு இவன் அவள் புருஷனாகி கடைசியில வந்து அப்பா ஒரு சகாவான அவிஞ்ஞாத்தனை பரமாத்மாவே சொல்லி பரமாத்மாவை அடைஞ்சான்னு சொல்லி பரிகோதயம் அனுபவம் அனுபவிச்சு வெற்றித்தாள் இந்த சரித்திரத்தை போய் சொன்னால் பிராச்சீன பரிக பத்து பிள்ளைகள் அந்த பத்து பிள்ளைகளுக்கு தட்சன் ஒரு பிள்ளைந்தான் அந்த தட்சனுடைய கதையை பின்னாடி சொல்ல போறாள் இதோட நாலாவது கித்தம் முடிச்சால் மைத்திரே சுவாமி பிதூருக்கு உபதேசம் பண்ணது ஆயிடுது அஞ்சாவது ஸ்கந்தம் என்னமே ஆரம்பம் அஞ்சாவது ஸ்கந்தம் சுதந்திரமா பிரம்ம நிஷ்டா சொன்ன சரித்திரம் ஞானிகள் அதுல என்ன பண்ணிவிட்டா இந்த விரத்தங்கம் வச்சா பதினெட்டு அச்சரம் முப்பத்தி ரெண்டு அக்ஷரம் இதெல்லாம் நிர்பந்தம் இருக்கு நான் பாட்டுக்கு நினைச்சபடி சொல்லணும் ஞானிகளுடைய சரித்திரம் சொல்ல ஆரம்பிச்சாள் ஜடபரத்த சரித்திரம் அதுக்காக ஒரே ஐடியா கத்தியமா ஆரம்பிச்சு விட்டாள் ஏதோ ஸ்லோகம் நடுப்புற கொஞ்சம் வருதை தவிர்த்து கத்தியபூஇிஷ்டமான ஒரு ஸ்கந்தம் இந்த பஞ்சமஸ்கந்தம் முதல்ல பிரியவர்தனுடைய கதையை சொன்னால் துருவ சுவாமியினுடைய பெரியப்பா பிரியவர்தன் அவனுடைய சரித்திரம் சொல்லி பிரியவர்தனுடைய அவன் ரொம்ப ஸ்திரீலோலனா இருந்தான் அவனுடைய சரித்திரத்தை வெட்கப்பட்டு பிரம்மனிஷ்டால் சொன்னாள் ஆக்னித்தனுடைய புள்ள நாபி நாபி ராஜ்யத்தை ஆக்னித்தன் பித்ருலோகம் போயிச்சு வந்துட்டான் நாபி ரொம்ப நாள் ராஜ்யம் ஆண்டாள் அவருக்கு சந்ததி இல்லாம போயிட்டு பிதா ரொம்ப ஸ்ரீலோடலாம் இருந்ததுனாலே அபத்தியகாமு தேவியா பகவந்தம் யஜ்ன புருஷம் அவகிதாத்மா அயஜதா சந்ததி இல்லாம நாபி நேரு தேவிங்கிற பத்னியோட கூட இஞ்சம் பண்ணினாள் அப்படி பகவானே நேர அக்னிகுண்டத்துல மகர்ஷி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணினாள் ராபிக்கு ஒண்ணுமே புரியல பத்னியோட கண்ணால ஜலம் சுவாமிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒண்ணு புரியாம நின்னாள் என்ன வேணும் வேணும்னு சொல்ல தெரியல ராஜாக்கு அவன் ஆச்சாரியாள்ட்ட போய் இருபது முப்பது கேள்வி கேக்கணும்னு வீழ்ச்சிகிட்டு போகும் அங்க போன உடனே ஒன்னும் தெரியாது ஒன்றை பண்ணி விட்டு குங்குமத்தில வந்துருக்கும் அவன் ஒண்ணு போனதே ஒண்ணும் தோணாது அது மாதிரி அவனுக்கு ஒண்ணுமே காக்க தெரியல மகர்ஷி எல்லாம் சொன்னாள் உங்க மாதிரி ஒரு குழந்தை வேணும்னு சொல்றாள்னு ஆத்மசல சதம் அலபமான எம்மாதிரி குழந்தை எழுதுற உலகத்தில் மகாபுருஷா அப்படிப்பட்ட பிரபு ஜெயந்தி இந்திரதத்தையான கன்னிக்கு விவாகம் பண்ணிட்டு அவன் ராஜ்யம் ஆண்டாள் நாபி காட்டுக்கு பரப்பு போட்டாள் பத்னியோட கூட ரிடவதேவர் ராஜ்யம் போது இந்திரனை ஜெயிச்சு இந்திரன் ஆச்சரியப்பட்டு இவருடைய சக்தியை பார்த்து அப்படி எல்லாம் இருந்தால் ரிஷபதேவருக்கு நூறு பிள்ளைகள் முதலிய நூறு பிள்ளைகள் பிறந்தால் அந்த பரதனுடைய பேரு தான் இந்த தேசத்துக்கு அதுக்கு முன்னாடி அஜனாபம் இருந்தது அதுக்கப்புறம் தான் பேர் வந்தது அஜனாபம் நூறு பிள்ளைகளை பெற்றால் அந்த பிள்ளைகள் எல்லாம் உருதினம் ரிஷபதேவர் ஒரு பிள்ளைகளையும் கூப்பிட்டாள் சபைக்கு ராஜசபைக்கு எதிர்ச்சியா அன்னைக்கு பிரம்ம ரிஷி எல்லாம் வந்திருந்தாளாம் பிள்ளைகளை கூப்பிட்டாள் என்ன என்னமோ அப்பா ராஜ்ஜிகாரியமா நமக்கு என்னமோ சொல்ல போறாள் போல இருக்கு கையெழுத்து போட்டு எதுவோ கொடுக்க போறான்னு இந்த ஒரு உங்க அரைமனையில நான் எதுக்க போறேன் அதுக்கப்புறம் அவதூத்த சரியே நான் எங்க போறேன்னு உங்களுக்கு தெரியாது உனக்கு உங்களுக்கு எனக்குன்னு இன்னமே சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாள் ஒவ்வொரு குழந்தைகளும் என்னமோ லட்சம் கப்பல் தங்கள் டாலர் எதிரின்னு வர கப்பல் சமுத்திரத்தில் மூகரா போல அழுதாளாம் அழாதுன்னு சொன்னாளா நாங்க எல்லாம் கேமத்தை அடையணுமே இப்படி விட்டுட்டு போறேங்களே நாங்க என்ன புஸ்தகம் படிக்கணும் என்ன பண்ணோம்னாலாம் புஸ்தகம் படிக்க படிக்க திமிர்வரும் மகாபாவன் வருமே தொடுத்து சித்தம் வந்து சாந்தி அடையாது மகத் சேவாம் போய் செய்வீங்கல்லாம் நீங்கி போயிடும் புஸ்தகம் படிச்சு அதெல்லாம் தாரா புஸ்தகம் படிச்சா என்ன ஆகும் தெரியுமா தாகத்துக்கு சமுத்திர ஜலத்தை நேரா தீபாவலம் எடுத்துன்னு வந்து சாப்பிட்டா எப்படி நீட்டிக்கு சாப்பிட்டா வீட்டு கூட வாந்தியில போயிடுமோ அது மாதிரி மேகம் உணர்ந்து கொற்றா போல ஒரு ஆச்சாரியன்னு சொல்லணும் மகான்களை போய் சேவீங்கோ இந்த சரீரமானது நான் அறிகள் அனுபவிக்கிற விஷய சுகத்துக்குன்னு நினைக்காதீங்கோ நான் தேகோ தேவபா கஷ்ட என்னத்துக்கு தெரியுமா இந்த சரீரம் தபோதி தபோதிவியம் நாள் தேவதாராசன ரூபம் தபா பகவான் ஆராதிப்பதற்காக கொடுத்த சரீரம் இது அதுக்காக வந்தது விஷய சுகம் வேணும்னா பண்ணியாயிருந்தா அதுக்கு அமாவாசை உண்டா பால் உண்டா ராத்திரி உண்டாதாராத்துக்காக கொடுத்த சரீரம் இது இப்படி ஆதனா என்ன பண்ணியா ஏன சத்வம் சுத்தியேது பகவதாராதனத்தினாலே அந்த ஆயிடும் அந்தமான அனந்தமான ஆத்தியமான துக்க நிவத்தி பூர்வமான சுக லாபம் கிடைச்சு போடுமாக்கும் ஆத்தியுநி ஏற்பட்டுரூபானு ஏற்பட்டு போடும் ஆனந்தகரமான தெரியும் நாளாம் அதுக்கு புஸ்தக நகம் படிச்சு கரையேற முடியாது மகத் தமோத்தா மகான்களை போய் சேவிக்கணும் அது மோட்சத்துக்கு துவாரம் விஷிகளை சேவிச்சா நரகத்துக்கு துவாரம் மகான்கள் எப்படி இருப்பாள் தெரியுமா சமச்சித்தாளாயிருப்பாள் சர்வேந்திரியங்களும் சாந்தி அடைஞ்சிருக்கும் கோபத்தை ஜெயிச்சிருப்பாள் சர்வபூத சுகர்த்தா இருப்பாள் சதாச்சார சம்பன்னாள் இருப்பாள் இன்னும் பகவன் அஹோராத்தம் ஸ்மரிப்பா ஏமீஷே தேர்த்தி மூத்தயுத்தோகேமா மகாங்கே அளவு ஹடந்த பிண்டாமீஷேச பகவானிடத்துல வச்ச பிரேமையே புருஷார்த்தமா நினைப்பாளாம் ஜனேஷு தேகம் பரவார்த்திகேஷு இந்த சரீர போஷணத்தை பத்தி பேசுற ஜன கும்பலை கண்டா வாளுக்கு பிடிக்காதாம் அது மட்டுமா இருந்தால் பத்னி புத்திராள் பணத்தோட ஊடின வீட்டுல கூட வாளுக்கு நிஜம் பிரீதியு மேலுக்கு வேஷம் போடுவாளாம் அன்பிருப்பது போலே அன்பிருக்காத அன்னஜமா பத் புத்திராதிகள் வீடு வாசி பணங்காசி நடத்துல மேலுக்குச் சிரிப்பாளாம் தீட்சுவாள் சொன்னால் தன் புத்தியை பார்த்து பிட்டிஹந்தீரிவசாரி மனசே ஜ நீ தாசிட்ட ஒ ஒ கத்துக்கணும் காவிகள் இருக்கானே அவங்கிட்ட ரொம்ப ஸ்னேகம்த வச்சுட்டு இருக்கிறவள் போல அபிநயம் பண்ணுவா ஸ்னிஹம் தீரிவா வாஸ்தவமா பத்து இருபது நாளா வந்திருக்க மாட்டான் இருபது நாள் கழிச்சு வருவான் வந்த உடனே அபிநயங்கள் எல்லாம் என்ன அபிநயம் பண்ணுவாள் நீங்க இல்ல வரல இருபது நாளா நாங்க சாப்பிடவே இல்லை எனக்கு சாதமே இறங்கல நித்தியம் இருநூறு மின்று இட்லியை வாங்கிட்டு வர சொல்லி ஹோட்டல்ல இருந்து பத்து பதினஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு மூணு தூங்குச்சட்டி சாம்பாரும் காவியமாய் சாப்பிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்க கிட்ட பில் வாங்கணும் இல்லையா அதுக்காக அதை சொல்லுவோட அசாரையில் அபிநயின் அந்த அபிநயத்திலேயாவது சாரம் இருக்குமோனால் சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிவிட்டு முன்னூறு ரூட்டி சாப்பிட்டேன் அசாரை அபிநய இவங்கிட்ட வாஸ்தவமா சிநேகம் இல்ல இப்படி இல்ல அசாரமான அபிநயங்கள் எல்லாம் பண்ணுவலாம் இருக்கா போல அவளுக்கு வாஸ்தவமா அன்பு ஆறு இடத்துல இருந்தால் பணத்தை நடத்துல இவங்கிட்ட எங்க எந்த பங்களா இருக்கு எந்த கிராமம் இருக்கு அதுலயே நோக்கமா இருப்பலாம் அங்க விட்டேஷன்னு புகவச்சனும் இங்க தனேன்னு ஏகவச்சனம் ஏன்னா ஒரு மைனர் பாப்பரா போட்டா எண்ணூறு ரூபாயில பிடிப்பாள் இவனை ஆளை விட்டு தள்ளுபல் அப்புறம் இவங்க போக முடியுமா உள்ள விடமாட்டா சுத்துலாம் வந்தாலும் என்னம் நாள் பத்னி புத்திர ஆள் எல்லாம் மேலுக்கு வருஷம் போடு அவள் விட்ட நேரத்துல மேலுக்கு வருஷம் போடுறா போல அவ பணத்தை நடத்துற கொண்டு போய் குறி வச்சா போல பகவான் நடத்தலவே குறிய அப்படி சொன்னா தன் புத்தி பார்த்து சொன்னா மகா புருஷாடு பஞ்சாசத்துன்னு ஐம்பது ஸ்லோகம் பண்ணாள் அவளுக்கு பரமேஸ்வரன் நடத்துல நமக்கு இருக்கிற பத்தி திருடமா இருக்கா பரீட்சை பண்ணணும்னு தோணிச்சு அப்பயே திச்சுருவாளுக்கு என்ன பண்ணினா சிஷையால கூப்பிட்டு உங்கத்தங்காய சாப்பிட்டுறேன் மூணு முக்கிய பைத்தியம் முடிச்சா போல பேசுவேன் அதுக்கு மாத்தா ஒரு பச்சளை கொடுத்துட்டு போறேன் கொடுங்கோ என்னென்ன பேச்சுனேனோ அதெல்லாம் வச்சுங்கோ அப்படின்னு சொன்னா மூத்தங்காய சாப்பிட்டு சாப்பிட்டா பைத்தியம் முடிச்சு போச்சு வச்சிருந்தாள் அப்புறம் ஒன்னரை மணி ஆனதுக்கு அப்புறம் இந்த பச்சளைய கொடுத்தா தெளிஞ்சு கதை அவர் சரியா ஆன உடனே என்ன சொன்னேன் அவன் சொன்னதெல்லாம் சொல்றாள் கரண நிஜயம் பாரயாமி ஜசீதா கேஷிதமி வாஹ் தொபரமியுமா இ என்ன சொன்னால் பரமேஸ்வரா என்னால இந்த துஷ்டமான இந்திரியங்களை அடக்க முடியல நாகம் ரோத்தும் கரண நிச்சயம் பாடையாமி ஆனா அடக்க வாண்டாமே ஜனன மரண துக்கம் எனக்கு என்னமா இருக்கும் தெரிஞ்சு நிட்டு நினைச்சு நினைச்சு பார்த்தேன்னா என்ன என்னமோ தூக்கி வாரி உடம்பு அப்படியே கீழே ஆடி கீழே விழுதே ஸ்மாரம் ஜனிபதருஜம் கலங்கி கைகாலெல்லாம் போச்சே என்னம் குறைஞ்சு போச்சே என்ன உச்சிதமான காரியம்னு புரியலையே நான் எங்க போவேன் எங்க கத்துவேன் உன் சரணத்தை புடிச்சுன்னு கதவை வர எனக்கு ஒன்னும் தெரியலன்னு உன் சனத்துல விழுந்து கலர தவிர்த்து எனக்கு ஒன்னும் தெரியலே சொன்னாளா என்னை பத்தி எனக்கு பயம் இல்லையாளா அப்படி மனசு பகவான ஈடுபண்ணான் அவன் அவசனா இருக்கிற போது பகவத் சொல்லி வருவா மேலுக்கு நாராயணாசி சொல்லிட்டு கூட ஒரு சந்தோஷமா சொல்லிட்டு இருப்பாளா ஒண்ணு நீ அன்பு இருக்காளா இதுதான் இந்த வீட்டில இருக்கிறவளால எத்தனை முத்தாசோ அத்தனை எதிர்பார்ப்பாளாம் அப்படி இருந்து விடுவாள் மகான்கள் அப்படிப்பட்ட மகான்களை போய் நீண்டனம் சொன்னாளாம் நூறு பிள்ளைகளையும் அப்படி சொல்லிவிட்டு இருபத்தாறு சாதனம் சொன்னாலாம் எங்க சரீரத்தை கரைக்கிறதுக்கு इवताधनते अरेणंशालाम हंसगुर मयी भक्तृत्तिया वितृष्णया द्वंद्विचया चर्वंतोगतया तपे निवृत्त मकर्म जन्मत्थया चाहह गुणकीर्तनावैरसा्योपेन पुत्र जिहासा देह देहात्मु प्रयोग विविधे प्राणींद्रिियात्माज सक्रद्धया ब्रह्मचर्य शशती असंभ्रदे नमेन वाचाव प्रद्रह विचक्षणेन ज्ञानन विज्ञान विराजि அஹங்காரூபமானம் தொலைநியான மகான்களை அண்டி சர்வேஸ்வரனே குருவா வந்திருக்காள்னு நம்பணும் அப்படி நம்பி மட்டும் போராது ஆசைய விடணும் துந்தத்தை சகிக்கணும் சுகதுக்கம் சீதோஷ்ணம் இத சகிக்கணும் கர்மபலம் எங்க போனாலும் அது பலனை கொடுக்கும் கூட வருங்கிறத நம்பணம் ஆத்மஸ் பகவானை அறியணுங்கிற ஆசையைக் கொள்ளணும் ஏகாதியாதி உபவாசங்களைக் கை கொள்ளணும் ஜிஜாசையா தபசா ஈகா நிவத்தியா காமியமான கர்மாவிலே ஆசையை விடணும் எந்த கர்மா பண்ணினாலும் சர்வேஸ்வரனு சொல்லணும் பகவத்கதையே மகான் கடத்துல காக்கணும் என்னையே தெய்வமா நம்பின பகவானே தெய்வமா நம்பின சாதுக்களுடைய சங்கத்தாடையணும் பகவன் ஆமாவே லஜ்ஜை விட்டு ஆக்க விட்டு கதறணும் விடனியவழ உபமம்தடேே விவித்தேக்த உக்காரே பயக்கிணம் பிராணம் இந்திரித்தஜை மனசை ப்ரமச்சரியத்தைக்கோணம் தவிரதான விடனம் வாக்ஜயம கைக்கொள்ளணும் அத்மான் உபதேசம் பெற்றுக்கணும் எங்கும் பகவான் இருக்காங்க கொண்டு வரணும் அடையணும் நம்பணும் சாருக்குள்ள போய் சரணாகதி பண்ணணும் இப்படி இருபத்தாறு சாதனம் இருந்தாங்க அகங்காரூபமான லிங்கசரீரும் நாடாம் இப்படி பகவான பதிக்க எந்த யாரு சொல்லி உபதேசம் பண்ணி பகவான பஜிக்கிறதுக்கு மார்க்கம் சொல்லலையோ அவன் ஆச்சாரியனா இருந்தாலும் ஆச்சாரியன் இல்ல அப்பாவா இருந்தாலும் அப்பா இல்ல அம்மாவா இருந்தாலும் அம்மா இல்ல பர்த்தாவா இருந்தாலும் பர்த்தா இல்ல தெய்வமா இருந்தாலும் தெய்வம் இல்லை நமோச்ச மீ சொல்லிவிட்டு கடைசீல சொன்னாம்பி வசிஷ்டராமிக்க போன பரதனை நீராஜாவே சொன்னாள் ஜகர்ஹேச்ச புரோஹிதம் நீரணகு குருவா எம் பிரபுவஜிக்கலேன தடுத்த நீர் குருவான் காட்டாழா குருவைவா நச்சவம் அப்படி காட்டாள் குருநசியோனத்துக்கு அவன தள்ளி புண்ணவாம் விபீஷண சுவாமி ராமபஜனத்துக்கு பிதாவான ஹிணியகிஷுபு பகவத் பஜனத்துக்கு விரோதியா இருந்தானாம் தியாகம் பண்ணிவிட்டாள் புத்திராள் ஜனாதிமபஜனத்துக்குள்ளிபட்டாள் பரதன் தெய்வமே அடையூறாயிருந்தது பிரஹ்லாதனுக்கு அப்பா வரங்கள்டா உட்டு என்ன உன்ன பஜிக்கிறத என்ன விட நீ வரம் கொடுத்து என்ன பிரிச்சு விட ஆரம்பிச்சே நீ தெய்வமானு காட்டாள் தெய்வம் நபதி உதறி சொன்னாள் சர்வேஸ்வரன் நாராயணனாக்கம் மகாபுருஷன் ஏஷமே சகஜோதோஷா கதஞ்சன நமஸ்காரம் பண்ண மாட்டேன் நான் பஜிக்க மாட்டேன்னு சொன்னா ராவணன் அவன் சொல்லி அவங்க நமஸ்காரம் பண்ணிவிட போறாள் விட போறாள் அப்படி பர்தாவா இருந்தாலும் அவன் பர்தா இல்ல முச்சுவாய விழப்போறவனை பகவான பதிக்கும் முடியா பண்ணி யாரு காப்பாத்தலையோ உன் குருவா இருந்தாலும் குரு இல்லே பிதாவா இருந்தாலும் பிதா இல்லே பிராதாவா இருந்தாலும் பிராதா இல்லே மாதாவா இருந்தாலும் மாதா இல்லே பர்தாவா இருந்தாலும் இல்லே தெய்வமா தெய்வம் இல்லே பத்தியா இருந்தாலும் பத்தி இல்லாம் சொல்லிவிட்டு பகவான் உபாசியமான தெய்வதையெல்லாம் சொல்ற போது பல தெய்வங்களை போய் சொல்லிவிட்டு கடைசியில ஒரு தெய்வத்துக்கும் மேற்பட்ட தெய்வம் எனக்கு தெரியலேன்னு ஆளாம் த்துக்களானே ஞானிகளுக்கு மேலே தெய்வம் எனக்கு தெரியலே என்று அக்னிஹோத்திரத்திலே அவை பாகத்தை பக்தாள் கொடுக்கிறாள் அதுல கூட சர்வேஸ்வரனானனான் அவ்வளவு திருப்தி அறையில் ஞானிகளுடைய குற்றியில போற ஆகாரத்திலே ஏற்படுற திருப்தி குடிக்கு புடி நான் உள்ள உக்காந்த விஷாபுரேனாக்காம் என்ன காரணம் விஷுபதே ஒரு பகவானோல்லையோ நான் நான் என்ன காரணம் தெரியுமாவிமோதமாக சத்தியமிரிவ் பிராத்தனமான வேதத்தவா தரிச்சா த்தனூமே புராணி எனக்கு பரம பிரியமான வேதமாக சரீரத்தை மகான்கள் ஹரிக்கிறாள் இன்னொன்னு என்ன தெரியுமா சத்வகுணம் குடிகொன்றுக்கு எந்த சத்துவம் கிட்ட போனவாளே பவித்திரமாக்கி அப்படிப்பட்ட சத்வகுணம் இருக்கா வாழ்ந்ததுல ஏனேக சத்துவம் பரமம் பவித்ரம் ஏனேக சத்துவம் பரமம் பவித்ரம் நாள் பரமம் பவித்ரம் என்ன பரமத்துவம் நாம என்ன அஞ்ஞான பி சோதையை கூட சோதனம் பண்ணிவிடுமாம் சத்வகுணம் உள்ள வாழ்க்கை போனா மனோஜயம் இருக்காம் இந்திய ஜெயம் இருக்காம் சத்தியம் இருக்காம் அனுகிரகசக்தி இருக்காம் தபஸு இருக்காம் சஹனசக்தி இருக்காம் தபாகா திதிஷா அனுபவாகா சுரூபானுபவம் இருக்காம் இத்தனை உள்ள சாதுக்களுக்கு மேலே ஹத்தனூருஷஜீமே புராணி ஏக சரமிரமோ சத்தியமிரீட்சாச்சு எங்கே ஊர்ல இருக்கிற சர்வாஸ்துக்களையும் கோவிலா பாக்கணம் நாளா சர்வீ மிஷையூத்தி சொத்தணி அடிக்கடி ஒரு பாத பிரேபத்துக்கு பிரேபம் பார்க்கிற பகவானுடைய கோவிலா நினைக்கணமாம் பகவான் நடுகை இருக்காங்க தெரிஞ்சுக்கணுமாம் அதுதான் வாஸ்துவாயனுக்கு பண்ற பூஜை நாளாம் இப்படி உபதேசம் பண்ணினா சொல்லிவிட்டு காக்கா மா மூக்கா வாயால கொத்துறதா மிருகம் மாதிரி வாயால ஜலம் குடிக்கிறதா அப்படி எல்லாம் கையால நடக்கிறதா இப்படி எல்லாம் பண்ணி குட்டகாச்சலத்துல போய் இந்த சரீரத்தை தியாகம் பண்ணி விவீகத்தை அடைஞ்சாள் குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ணிவிட்டது குழந்தைகள் ராஜ்யம் ஆண்டாள் ராஜ்யம் ஆண்டாள் எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷம் ஆண்டாள் ஆண்டு அகண்ட ராஜ்யம் ஒரு தினம் பரதன் என்ன நினைச்சாள் சகல சம்பிகேதாதி யம் உள்ள தன் ராஜ்யத்தை விட்டு விட்டு புலாசிரமத்துக்குளையும் நதினாலே ஆவருத்தமான பிரதேசம் நேபாளத்துக்கு பக்கம் மனுஷன் மனுஷன் உள்ள போக முடியாத இடத்துக்கு பூட்டாளா ராஜா என்ன மாவு பூட்டாளா என்ன கோபாலனுடைய வித்து பூஜை மணி ம் பகவத்ராதனம் பண்ணோம்னே ராஜ்ஜியத்தை விட்டுட்டு போனாளா அப்படி பகவானுக்கு பூஜை பண்ணி அர்ச்சனம் பண்ற போது ஒரு நாளைக்கு என்ன பண்ணினாலாம் ஓம் விதுரா நம ஓம் விஸ்வரூப பிரதாய நமஹா ஓம் சத்யவாஜே நமகா ஓம் சத்திய சங்கல்பாய நமஹா ஓம் ஜெயினே நம் சுபத்ராதாய போது கண்ணு கண்ணீருமா கதனினாலான் துளசி கையுமா பிதிரம் வீட்டுல போய் கஞ்சிக்கு காத்துட்டு இருந்தே சாயங்காலம் ஆறு மணிக்கு வரப்போற அக்ரூவனுக்காக மூணு மணி மூக்கண்டு வெயில்ல நின்னே ஓம் பித அக்ரூர வரதாயனமாக தேர்டக்க சூரியனுடைய ரகம் திரும்பின உடனே பீஷ்மருக்காக வெயில்ல வந்து என்ன வேணும் என்ன வேணும்னு போய் கதறி கண்டு நின்னையே என்னாலாம் கண்ணும் கண்ணீருமா துளசியும் கையுமா நாலுனா பூஜை மறந்து போய் என் பிரமுக்கு இத்தனை கருணையா பக்தால்தேன்னு தாமபிக்ரிய எனக்கு சீத்தை போறேன் என்ன பண்ணால் வால்மீகி சஞ்சாத்த பாஷ்ப பரவீரஹந்தா ராமு மும் பிமனா பகுவ குருமணி சுவாமி அழுதுகாளா பக்தன் சரீர தியாகம் பண்றேன்னு சொன்னேன் பகவத் காருங்கத்துக்கு இதுக்கு மேல முழு உண்டானு கேட்டாள் சஞ்சாத்த பாஷ்பா பரவீரஹ்தா ராமு முர்த்தம் பிமனா நண்டின பக்தன் சரீரத்தை தியாகம் பண்றதா அவன் போகபோக்கியம் இல்லாம போறதான்னு சுவாமி கதறி விட்டாளா ராமன் அப்புறம் சமாதானம் பண்ணி சுப்ரீவனே அப்படி எல்லாம் பண்ணப்படாது சுவாமி ஆனா பகவானுடைய கருணே அத்தனை கருணே ஈஸ்வரனுக்கு அந்த கருண்யத்தை நினைச்சு விஷ்ணுக்காக வந்து காத்துக்கிட்டு இருந்தே சுவாமி வந்து நின்னுட்டு இருந்தாள் விடுற மட்டும் இருக்கணும்னாலாம் நின்னாலாம் சுவாமி வையல்ல அதை நினைச்சாலாம் அர்ச்சனை சொல்ற போது ஓம் விஷ்வமுக்தி பிரதாய காய அதை நினைச்சு கண்ணுங்கண்ணீருமா நாலு நாளைக்கு பூஜை எல்லாம் மறந்து போய் துளசிங்கையுமாய் கண்ணுங்கண்ணீருமாய் தாம் அபிகிரியமான மறந்து போட்டாளாம் ஒரு தினம் மகான யமா முய முத காந்த உபவிவேஷ மூணு மணி பிரணவஜபம் மண்ணி திருஷத்வதி நதியிலே ஏகாந்தமான நடத்துல அந்த துறையில உட்காந்துட்டு பிரணவஜபம் பண்ணாலாம் வீதாசனத்துல மரபன் மகாராஜா ராஜ்யம் பகவத ஆராசனம் சந்யாசம் ராஜாக்கள் எல்லாம் பறந்துருக்காள் அத்தனை விஷத்தி நம்ம தேசத்துல மூத்தத்திலையும் பிரணவ ஜப்பம் பண்ணலாம் பன்னிராயிரம் ஆவர்த்தி பண்ணலாம் மூணு மணில தொண்ணூறு நாள் அப்படி பண்ணினா வீடு வாசல் பேர் ஊரு எல்லாம் மறந்து போயிடுமா நாமரூபங்கள்லாம் போயிடுமா நீ யாருன்னு கேட்டா சொல்ல தெரியாதா அப்படிலாம் எத்தீ செல் இருந்திருக்காள் இருக்காள் எல்லாம் மறந்து போயிடும் விஷயங்கள்லாம் அப்படி ஜப்பம் பண்ணிட்டு இருந்தாள் காலையில ஒரு பூர்ண கர்ப்பிணி ஒரு மான் பிரசவ வேதனை தாங்கல்ல பிரசவ காலம் காவியா இருக்கா ஒண்ணு ஓட்டு குடுப்படா கஷாயம் வச்சுடா வெந்நீர் தாகம் தாங்கல மகான் உட்காந்துருக்காரு ஒண்ணும் பண்ண மாட்டார் நம்பி அங்க போய் ஜலம் பிரசவ வேதனை தாங்கானே ராஜன் ஜலாசயா உபகா பூர்ணர் வந்து ஜலம் வந்து ரொம்ப வேகமா சாட்டுதான் தயப்பீயமான ரொம்ப வேகமா ஜலத்தனா கால நக்கிச் அந்த சந்தர்ப்பத்துல கரையில ஒரு பெரிய புதருக்குள்ள ஒரு கழ சிங்கம் இடுக்குன்னு லோகம் முழுக்க நடக்க முடியாது சப்தம் பண்ணிட்டுதான் அதை கட்டது ரொம்ப அவிவேகம் உள்ள ஜாதி அதுவும் ரொம்ப பயந்த ஜாதி மிருகம் அதுல என் ஸ்திரீ அதுல என் கர்ப்பிணி அதுவும் அது பிரசவ காலம் பக்கத்திலேயே கிட்டங்க சப்திக்கிறது உடனே என்ன நினைச்சுன்னா உள்ள இருக்கிற குழந்தை சாப்பிட்டு கூட போறதை அந்த குழந்தை டேர அன்பு குறக்கிறதுக்கு முன்னாடியே குறந்து இருந்து பெரியவனானதுக்கு அப்புறம் அப்பாவுக்கு ஒரு அன்பு கர்ப்பத்துல வந்த போதே அன்பு அம்மாக்கு அதனால மாததேவான் முதல்ல அம்மாவை போய் சொல்லிவிட்டா உடனே இங்கே இருந்து அக்கறைக்கு போடுவோம்னு பாஞ்சுது மூச்சடக்கி அது என்ன ஆச்சு மூச்சடைக்கின வேகத்துல இக்கரையில பிரவாகத்துல குழந்தை விழுந்து விடுத்துமான் குஞ்சு இது அக்கறையில போய் ஒரு போதர்களை விழுந்து அசாத ஒரு புதல்ல விழுந்தது போயிடுச்சு தாயில்லா குழந்தைன்னு இவருக்கு ஒரு அன்பு வந்து இந்த குழந்தை அனிச்சா பிரார்த்தம் இருபாராம ஏதாவது பிரார்த்தம் அதை எடுத்தார் மறுகிறனால் தொடச்சார் தோல்லை வச்சுக்கிட்டார் ஆசிரமத்துக்கு எடுத்துன்னு போனார் பில்லு பிடிங்க கொடுத்தார் போஷணனு பாலனு இது என்ன ஆச்சு அதை சம்ரட்சணை பண்றது அதை கல் எடுத்து கொத்தி குடிக்கோச்சா பிரேம வாசனையும் நல்ல ரெடிகிருத்தம் ஆயிடுச்சு அதனால தூங்குற போது இதை பத்தி நினைக்கிறது இதனால என்ன ஆட்சி நித்தியம் லட்சாச்சனை பண்ணினவர் அஷ்டோத்திரத்துக்கு வந்துட்டாரா ஏகா கலாபாக இருக்கு இந்த நாளைக்கு ஸ்நானம் பண்ணிட்டு வந்த இன்னைக்கு ஏதாவது பூஜை நினைச்சார் உட்கார முடியல படுத்து விட்டார் என்னமோ இவரை பண்றது மாட்டார் இவரும் அது பக்கத்துல கண்ணார ஜலம் விட்டுதான் ஜலம் விடுறா போக இவரும் அதை பார்த்து கண்ணார ஜலம் விட்டார் போட்டுன்னு இவர் ஜீவன் போச்சு கடைசியில எதை நினைக்கிறாரோ சுவாமி சொன்னார் தஸ்மாத் சர்வேஷு காலேஷும் அமனுஸ் முறை ஜஜா என்னைய போதும் என்ன நினைச்சாலும் என்ன ஆயிடுவேன் சுவாமி என்னமோ தன்ன விஷத்தை சொல்லிக்கிறதுக்காக சொல்றாரு ஜீவனோல்யோ அப்படிலாம் தோணும் விபரீதமா அப்படி நினைக்காதே என்ன மட்டும் இல்ல எதை நினைச்சாலும் கடைசியில அதான் ஆயிடுவோம் அப்படி இருக்கிற போது என்னதான் நினைச்சா என்னதான் ஆகன்னு சொன்னாள் சுவாமி அப்படி சொன்னால் கீதையிலே கடைசியிலே ஒரு மானுடைய வயத்துல போய் மானா பிறந்தார் ஒரு மலை காலஞ்ச மலையில போய் ஒரு மானுடைய குழந்தையா பிறந்தாள் பிறந்த அம்மா பண்ணி மான் ஜென்மா வந்து ஒரு ஜென்மா நஷ்டமா போச்சு ஒரு பையனுக்கு ஒரு பாட்டு போயிடுச்சுன்னா என்ன பாடுபடுக்கணும் ஒரு ஜென்மா உணா போச்சேன்னு வருத்தப்பட்டு திரும்பி புலகாஷ்டமத்துக்கு வந்துட்டாளா மான்கள் இருக்கிறதுக்கு அங்க வந்துட்டாள் அங்க வந்து என்ன பகவத் குணம் அப்போவே மான்கள் எல்லாம் சொல்லிவிட்டாலும் இப்படியும் சில வருஷங்கள் ஆச்சு ஒரு தினம் கேட்டாலாம் பகவத் குணம் என்ன இன்னைக்கு நடக்கிற போது கத்திச்சுதான் ஜலத்துல இருந்து ாளரீரத்த மிருகஜன்மாவோ உடனாளா போ உடல்போதும் ஆனுஷமான வாக்காள எந்த பிரபு விஜாராத்தியமான தேவதையோ எவன் தர்மத்துக்கு பலதாத்தோ பலதாத்தாவோ பிரகதிக்கு பிரகதியோன உலகத்துக்கெல்லாம் குருவோ அப்படி சர்வதுதையும் அபகரிப்பனோ அந்த பிரபுக்கு நமஸ்காரம் இந்த மிருகஜன்மாவை விடுற போது இறங்கி கத்திட்டு தான் நாராயணி உதார அப்படியே மிருகசரீரத்தை ஜலத்தில் விட்டுவிட்டு உடனே அங்கிரசனுடைய வம்சத்தில் பிறந்த ஒரு பிராமணனுக்கு ரெண்டு பத் மூத்தாள் ஒன்பது பிள்ளைகள் இரட்ட குழந்த பிறந்தது ஒண்ணு பெண் ஒண்ணு பிள்ளை அதுல அந்த பிள்ளையே உச்சிருஷ்ட மகசரீரம் ராஜ ஷிப்ரவரம் பரமபாகவதம் சரமசரீர விப்ரத்தம் கதமாக சுக்காச்சாரியா எந்த மகாபுருஷன் கோபாலனே துளசியும் புஷ்பத்தையும் எடுத்து கணக்கில்லாமல் அர்ச்சனை பண்ணி ஓராத்திரம் நாம சங்கீர்த்தம் பண்ணினானோ ஒரு முருக சங்கத்தினாலே முருகஜன்மாவை அடைஞ்சானோ அந்த பிரபு மிருகஜன்மாவை விட்டுவிட்டு கடைசி சரீரம் பிராமண குலத்துல வந்து அடைஞ்சான்னு மகாவில்லாம் சொல்றாள் நாளா உத்ருஷ்ட மகசரீரம் ராஜரிஷி பிரவரம் கதம் ஆ அப்படி சொல்றாள் ஜடபரதம் பேர் அவர் பிதா என்ன பண்ணினால் ஆறு மாசம் தட்சிணா என காயத்ரி சொல்லி வச்சார் வரல என்ன நினைச்சார் பைக்கியம் நினைச்சு இந்த வருத்தினால அவர் காலகத்தி அடைஞ்சு விட்டாள் கூப்பிட்டு என் குழந்தைய நீங்க பாத்துக்கணும் நான் பர்த்தாவோட நான் உட்கட்டியாரேன்னு அவகரி போட்டாள் மூத்தா பிள்ளைகள் ஒன்பது பேர்கள் நல்ல கர்மட்டாள் அவ இவ ஸ்டால சந்தி ஒண்ணும் இல்லாம இருக்கிறத பார்த்து இதை அசடுகுன்னு நினைச்சு விட்டாள் அவரை பத்தி ஒன்னும் விசாரிக்கிறதே இல்லை கிரவணம் ஒன்னும் கிடையாது இடுப்புல ஒரு வஸ்திரம் ஒரு அழுக்கு பூணல் தோல்லை அலையிறது எப்படினா ீத்திருஷ்வாங்க வீர சம்மனாங்க மாரிவார்படாவ உபதீதோரு பிரம்மபந்து மழை பெய்யுமா கூடல் வாயில போய் நிற்பறான் பனி கொட்டுமா ரோட்ல படுத்து போறான் வெயில்ல கல்லு போய் படுத்து போறான் பெருங்கா போது நிதித்து நிற்பறான் கண்ணை திறந்துக்கிட்டு சீதோஷ்ண வாதவர் விசேஷம் ஆமா மேல வஸ்திரம் கூட இல்லாம பெரிய சரீரமா கீழே படுத்து படுத்து உடம்பெல்லாம் காய்ச்சி போச்சான் எண்ணெய் கிடையாதான் ஸ்நானம் கிடையாதான் உபவித்தேன ஒரு மஷீனா அழுக்கான ஒரு பூனல் அழுக்கு வஸ்திரம் ஒண்ணு எடுப்புல இதை பார்த்துக்கிட்டு ரோட்ல போற போது எல்லாரும் இவன் பாப்பானா திஜாதிஜி பிரம்மபந்து ரீதி சம்ஜையா அசஜ்ஜை ஜனாவதா ஞானிகளுடைய லட்சணம் தெரியாத முட்டாள்தான் இவன் பாப்பானா எல்லாத்தையும் முட்டவன் இப்படி சொல்லுவா ஒண்ணு சொல்றது இல்லையா இந்த அண்ணா என்ன கூப்பிட்டு வந்து யாருக்கு யாருங்கிறீங்களே உங்களை போல நான் இருந்தானா நான் ஆருக்கு ஆறுன்னு ஆயிடுவேன் நீங்கள் எப்படிப்பட்ட நீங்க எப்படிப்பட்டவாள் தெரியுமா ததி பறிச்சு போன சரீரத்திலே மொத்தம் காரி துப்பினா கம்ப்ளைண்ட் கொடுக்குமோ அந்த சரீரம் அல்லது ஒரு யுவதி வந்து சந்தனத்த பூசி மாலகோட்டா பதிவிக்கார தடையுமோ அது மாதிரி ததா ஜீவன் யசாமிர்த்து ததா ஜீவன் ஞானிகள் அப்படி இருப்பாளா ஜீவத செயலியே அப்படி இருப்பாளா யதா சதி ஜடபரதர் ஜடபரதர் எல்லாரும் பாப்பா போறாம் பாரு ஒரு ஆச்சாரம் இல்லையா சொல்லுவானா அதுக்காக அவர் கோவிச்சுக்கிறது இல்லையா ஏன்னா ஞானிகள் துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி ஸ்தோத்திரம் பண்ணினாலும் சந்தோஷப்பட மாட்டா நிந்திச்சாலும் கோவிச்சுக்க மாட்டானா ஆகாரம் என்ன அவருக்குன்னா யாராவது கடமிஞ்ஞாக சில பேர் செணிச்ச நொய்யை அள்ளி கொடுப்பாளாம் கையில அழுகி போன பொண்ணாக்கு சில பேர் கொடுப்பாலாம் வேலை செய்ய சொல்லிவிட்டு தவிட்டு அள்ளி கொடுப்பாலா பிஸ்கோத் மாதிரி தம்பறா உளுத்து போன உளுந்தால சில பேர் போயிடும் அதுக்கு அதை குடுப்பாலாம் என்னமோ பிராமண கிட்ட கொடுப்போம் அமிர்தத்தா அபிவாக அமிர்தமா சாப்பிடுவானா உபனதம் சில பேர்கள் விஷ்டிதா ஒட்டியாவே லகி சொல்வாளாம் லட்சம் கல் காலவா போட்டிருக்குமா குளத்தங்கரையில அது அள்ளிக்கொண்டு கொல்லையில போடுவோன்னு தலையில எடுத்து வைப்பாளாம் எத்தனை கல் வச்சாலும் தூக்குறா பெரிய சரீரம் ஆனா இறக்க வேண்டிய இடத்துல இல்லாம அவர் பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு புது போயிடுவார் விறக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கணுமா அதே மாதிரி வயல்ல மண் ஒட்டியை வட்ட சொல்லுவா அண்டை ஒட்டி போட சொல்லுவா சாமா வீண்டாமான் மண் வெட்டுறான் ஒரு இடத்த கனரா பண்ணிவிடுறான் ஒரு இடத்த மலையா பண்ணிவிடுவான் கூட இருந்து சொல்லணுமா என்ன என்னென்ன கர்மா நம்ம இந்த சரீரத்துக்கு எல்லாத்தையும் இந்த ஜென்மாவில பண்ணி தொலைச்சு போடுவோம்னு எல்லாத்தையும் பண்ணாரா அவன் முழுக்க வேலை செய்ய சொல்லிவிட்டு சாயந்திரம் வருவா வா ஏதாவது தரையின்னு சொல்லிருப்பானா வர சொல்லிருக்காங்களும் நிற்பராம் சாயந்திரம் அதெல்லாம் இன்னைக்கு இல்லையே இன்னொரு நாளைக்கு தரையும் பாலா விஷாமு போடுவாளாம் வெட்டியா வேலை செய்ய சொல்றாங்கிற மருந்து அது விஷ்டிங்கிற சமஸ்கிருததுதான் அந்த வெட்டி சில பேர் வேத சீச்சில் விட்டியதா கொடுப்பாளாம் நல்ல ஆகாரத்தையும் சில பேர் கொடுப்பாளாம் குச்சிதமான ஆகாரத்தையும் மாதிரி சாப்பிடுவான் சந்துஷ்டோ எனக்கு என்ன சித் அமபரம் பிரீதி நிமித்தம் இந்திரியன் திருப்தியாக நம்ம சாப்பிட்றது இல்லையா அப்படி இப்படி இருந்த சமயத்துல மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டித்தது மூத்தா பிள்ளைகள் கொஞ்சம் மயல் உண்டு ராத்திரியில துஷ்ட மிருகங்கள் பயிரை அவிச்சது காவக்காரன் மழைநாளில் போய் காவ காக்க மாட்டேன்னு அதுக்காக இவரை புடிச்சு கொண்டு போய் வயக்கறையில ஒரு பெரிய தடியை கொடுத்து எடுப்புல ஒரு ஷாக்கை கட்டி உட்காத்தி வீட்டு விட்டாரு இவர் தான் மழையில் நிற்கிறார் நிற்கிறவர் அங்கதான் உட்காந்து கட்டுவேன் வச்சா ஒரு இடத்துல ஒருத்தர் உட்காந்து வச்சா மறுபடியும் அதை விட்டு இன்னும் வந்து கலப்பினா தான் அங்க உட்காண்டிருந்தார் யானை பயப்படுமா இவரை கண்டு சிங்கம் பயப்படுமா அத்தனை பெரிய சரீரம் இப்படி